நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நற்றினை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களுடன் இன்று மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையிலிருந்து டி நாராயணதாஸ் தனித்திருங்கள் விலகியிருங்கள் வீட்டிலிருங்கள் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காங்கோ நதி பூமத்திய ரேகையை இருமுறை கடக்கிறது இரண்டு கடல்வாழ் வால் ரஸ் யானையை போன்று தந்தம் கொண்ட உயிரினமாகும் மூன்று பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஜப்பானின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் 1. இந்தியாவில் நீலமான கோயில் பிரகாரம் எது 2. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது 3. டால்பின் மீன் கூட்டத்தை ஆங்கிலத்தில் என்னவென்று அழைக்கின்றனர் நன்றி மீண்டும் சந்திப்போம்